உன் மகள்வையாக இருந்த போது நடந்த சம்பவத்தை உமர் ரபி அவர்கள் பின்வருமாறு விளக்குகிறார்கள் நான் உஸ்மான அவர்களை சந்தித்து அவர்களிடம் ஹப்சாவை பற்றி எடுத்துக் கூறினேன் நீங்கள் விரும்பினால் ஹப்சாவை உங்களுக்கு திருமணம் செய்து தருகிறேன் என்று கூறினேனே இது விஷயமாக நான் சிந்தித்து கூறுகிறேன் என்று உஸ்மான் ரதிகுல்லாகவும் அவர்கள் கூறினார்கள் சில நாட்கள் நான் பொறுத்திருந்தேன் பின்பு உஸ்மான் ரதிகுல்லாகும் அவர்கள் என்னை சந்தித்து தற்போது நான் திருமணம் செய்ய விரும்பவில்லை என்று கூறினார் நான் அபுபக்கர் ரதிகள்தாகவும் அவர்களை சந்தித்தேன் நீங்கள் விரும்பினால் ஹப்சாவை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று கூறினேனேன் ஆனால் அபுபக்கர் அலி அல்லாஹூன் அவர்கள் மவுனமாக இருந்து விட்டார்கள் என்னிடம் எதையும் அவர்கள் கூறவே இல்லை இதனால் உஸ்மான் அலி அவர்கள் மீது ஏற்பட்ட வருத்தத்தை விட அபுபக்கர் அலி அவர்கள் மீதே அதிக வருத்தம் சிறிது நாள் பொறுத்திருந்தேன் பின்பு நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் ஹப்சாவை பெண் கேட்டார்கள் அவர்களுக்கு ஹப்சாவை நான் மனம் வைத்தேன் அப்போது அபுபக்கர் அலியுல்லாஹூங் அவர்கள் என்னை சந்தித்து நீங்கள் என்னிடம் ஹப்சாவை பற்றி கூறிய உங்களிடம் எதையும் நான் கூறாதிருந்ததால் என் மீது வருத்தம் கொண்டிருப்பீர்களே என்று கேட்டார்கள் ஆம் என்றேன் ஹப்சாவை மனம் முடிப்பது பற்றி நபிசல்லாஹு அணிஹிவசல்ல அவர்கள் என்னிடம் கூறிக்கொண்டிருந்தார்கள் எனவே நபிசல்லாஹூ அணிஹிவசல்லம் அவர்களின் ரகசியத்தை வெளியே கூற எனக்கு விருப்பமில்லை நபிசல்லாஹு அணிஹி வசல்லம் அவர்கள் ஹப்சாவை திருமணம் செய்யாமல் விட்டிருந்தால் ஹப்சாவை நான் ஏற்றிருப்பேன் என்று அபுபக்கர் ரதியில் லாகும் அவர்கள் கூறினார்கள் புகாரி நான்கு பூஜ்யம் பூஜ்ஜியம் ஐந்து